ஹதீஸ் நூற்றி பதினான்கு அப்பாஸ் ரதி கூறியதாவது நபி சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய மரண வேதனை அதிகமான போது என்னிடம் ஒரு ஏடு கொண்டு வாருங்கள் எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறு விடாதவாறு ஒரு மடலை நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்றார்கள் நபி அவர்களின் வேதனை அறிந்த உமர் ரீல்ல அவர்கள் நபி சொல்லாஹும் அலேஹு வசல்லம் அவர்களுக்கு வேதனை அதிகமாகிவிட்டது நம்மிடம் அல்லாஹுவின் வேதம் இருக்கிறது அது நமக்கு போதுமானது என்றார்கள் உடனே தோடர்களுக்கு கருத்து வேறுபாடு எழுந்து கூச்சலும் குழப்பமும் மிகுந்துவிட்டன இதை கண்ட நபிசல்லாஹு அவர்கள் என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என் முன்னிலையில் இது போன்ற சச்சரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றார்கள் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களுக்கும் அவர்கள் எழுத நினைத்த மடலுக்கும் குறுக்கே தடையாக நிகழ்ந்து விட்ட சோதனை பெரும் சோதனைதான் என்று கூறியவர்களாக அங்கிருந்து இபுன் அப்பா சலதியுல்லாஹும் அவர்கள் வெளியேறிவிட்டதாக உபயதுல்லா இபுன் அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்